واشهد ان سيدنا محمد نعبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر وان يروا ايه يعرضوا ويقولوا سحر مستمر صدق الله العظيم عن ثوبان رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم يوشك الأمم أن تداع عليكم كما تداع الآكلة إلى قصعتها فقال قائل ومن قلة نحن يومئذ قال بل أنتم كثير بل أنتم يومئذ كثير ولكنكم غتاء كغتاء السيل إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم ألا وجع الله لنم நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் எங்களை படைத்து பரிபாலித்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கும் அவனுக்கு உரித்தாகுவோ அலஹன்னும் கருணையும் சலாமன்னும் ஈரேக்கமும் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபா தோழர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருகும் என்றொன்றும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் அல்லாவுடைய மாளிகையில் காக்கூடிய நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே எம்மை தடுத்துள்ளானோ அத்தனை விடயங்களை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன் நல்லுபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன் கண்ணியமான அன்பு சகோதரர்களே பெரியார்களே பயங்கரமான சோதனை காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய சோதனைகள் அவ்வப்போது பல வடிவத்திலே வந்து ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கத்திலே வெள்ளத்தினால் சோதிக்கப்படுகின்றார்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் இன்னும் நோய் கடுமையான தீராத நோய்களை கொண்டு மக்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சில கட்டங்களிலே மழை இல்லாமல் வறட்சி பஞ்சத்தை கொண்டு மக்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே பாவம் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காற்று வீசுவதை போல பாவத்துடைய உணர்வுகள் மக்களை வந்து அடையக்கூடிய நிலைமையிலே இந்த துணியாவுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே பெரியார்களே ஏன் இப்படியான ஒரு நிலைமை உண்டாக இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே எங்களுக்கு முன்னால கோடான கோடி மக்கள் பாவித்து விட்டார்கள் இந்த உலகத்தை அனுபவித்து விட்டார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே ஒரு புதிய ஒரு வாகனத்தை வாங்குகிறோம் அந்த புதிய வாகனத்தை வாங்கி பல வருடங்கள் ஓடியதற்கு பின்னாலே அந்த வாகனத்திலே திடீர் திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகுவதை பார்க்குகின்றோம் வாகனம் புதிதாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சோதனையும் இல்லாமல் அழகான முறையிலே அதை பாவித்து அனுபவிக்கின்றோம் அந்த வாகனம் பழையதாகும் பொழுது எப்படி சோதனைகளும் பிரச்சனைகளும் அவ்வப்போது திடீரென்று வந்து விடுகிறதோ அதுபோலதான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இப்பொழுது பழையதாகி அது முடிவடைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் செல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே இது ஒரு கொடவையை போல ஒரு புடவையை எடுத்து ஒரு மனிதன் இரண்டாக கிழிக்குகின்றான் கிழிக்கப்பட்ட தொங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு புடவையை கிழித்தால் அது ஒரு நூலிலே தொங்கி இருக்கக்கூடிய நிலைமையை போலதான் துனியாவுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது முடிவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இந்த துனியா அழிவை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறது அப்படியான உலக வாழ்க்கை நிலம் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு அழித்து விடுவான் ஏனுவானங்கள் அழிக்கப்பட்டு விடும் இந்த பூமிகள் அழிக்கப்பட்டு விடும் பிரமாண்டமான மலைகள் அவைகள் அழிக்கப்பட்டு விடும் அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான் சகோதரிகளே சூரத்தில் எடுத்து பாருங்கள் அல்லாஹ் குர்ஆானிலே சொல்லுகிறான் ஒரு நாள் வரும் அந்தாமத்து நாள் அந்த கையாமத்துடி வந்துவிட்டால் இந்த வானம் துண்டு துண்டாகிவிடும் வைதல் கவாக்கி தசரத் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் அவைகள் கீழே ஆரம்பித்து விடும் வயதல் பிஹாறு குஜிர இந்த பிரம்மாண்டமான ஆழமான கடல் அவைகள் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து வெடிக்க ஆரம்பித்து விடும் அன்பு சகோதரர்களே பெரியார்களே வைதல் குபூர் மையவாடிகள் அடக்கஸ்தலங்கள் இவைகள் புரட்டப்பட்டுவிடும் அந்த பயங்கரமான நாள் வந்து விட்டால் ஒவ்வொரு ஆத்மாவும் எதை தவற விட்டே விட்டேன் என்று சிந்திக்கக்கூடிய கட்டம் அது என்பதாக அல்லாஹ் அல்கு ஆனதை சொல்லுகிறான் அன்பு சகோதரர்களே பெரியார்களே அப்படியான பயங்கரமான ஒரு கயாமத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹு மனிதர்கள் மண்பூஸ் பிரமாண்டமான மலைகள் அசைக்க முடியாத மலைகள் கூட அவைகள் பஞ்சிகளாக பறக்க ஆரம்பித்து விடும் என்று அல்லாஹ் குர் ஆனிலே சொல்லுகிறான் அன்பு சகோதரர்களே பெரியார்களே அப்படியான ஒரு பயங்கரமான நாள் எம்மை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு இந்த ஐயாமத்தை நெருங்கிவிட்டது என்று சொல்லுகிறான் உலக அழிவு நெருங்கிவிட்டது என்று சொல்கிறான் ஒரு நாள் சந்தர்ப்பத்திலே சல்லம் அவர்கள் முஸ்லிக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை காட்ட வேண்டும் நீங்கள் ரசூர் என்று சொல்லுகிறீர்கள் நபி என்று சொல்லுகிறீர்கள் அத்தாட்சியை காட்டுங்கள் என்று சொன்னுடைய விரலினால் சாடை செய்கின்றார்கள் அந்த சந்திரன் இரண்டாக பிளந்து விடுகிறது சஹாபாத்த சொல்லுகிறார்கள் எதுவரைக்கும் என்று சொன்னால் மலை நடுவிலே வரும் அளவுக்கும் அந்த இரண்டு பகுதிகளால் பிரிந்து விட்டதை நாங்கள் கண்களால் பார்த்தோம் என்று அன்பு சகோதரர்களே பயங்கரமான நாள் அதை நெருங்கி விட்டதே ஒன் கமர் சந்திரனும் பிளந்து விட்டது அல்லாஹ் குர்ஆனிலே அந்த விடயத்தை சொல்லி காட்டுகிறான் அன்பு சகோதரர்களே பெரியார்களே சந்திரன் எவ்வளவு காலத்து காலத்துக்கு முன்னாலே படைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் தன்னுடைய முடிவை அறிவித்து விட்டது என்று விளக்கம் சொல்லுகிறார்கள் அல்லாவின் நல்லே அன்பு சகோதரர்களே பெரியார்களே இந்த பயங்கரமான நாள் எப்பொழுது வரும் இது யாருக்கும் தெரியாது ஒரு மனக்குக்கும் தெரியாது நபிக்கும் தெரியாது அல்லாஹ் குர் ஆனிலே பார்த்து சொல்லுகிறான் رسول யாரோ சூழலா உங்களிடத்தில் என்று அல்லாஹ் குருஹானிலே சொல்லுகிறாள் அல்லாவின் நல்லே அன்பு சகோதரர்களே பெரியார்களே ஒரு நாள் சந்தர்ப்பத்திலே ஒரு சத்தாவிரதி அல்லா சொல்லுகிறார்கள் செல்லம் அவர்கள் தன்னுடைய சகாபா தோழர்களோடு இருக்கும் பொழுது இது தல அழையினா ரஜுனு திடீரென்று ஒரு மனிதர் வந்து விடுகிறார் அவருடைய உடம்பியிலே ஒரு பிரயாணியை போன்று அடையாளமும் ஆடை அணிந்திருந்தார் நாங்கள் செல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது இப்படியான நிலைமையில் ஒரு மனிதர் வந்தார் எங்களில் யாருக்கும் புதிய ஒரு மனிதர் வந்து அருப்பத்தை செல்ல செல்லம் அவருடைய முட்டுக்கால்களோட தருடைய முற்றுக்கால்களை சேர்த்து கலந்து கொண்டார் தன்னுடைய இரண்டு கைகளையும் கொடைகளின் மீது வைத்துக் கொண்டு சல்லு அலை செல்லம் அவரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார் அக்திர் நீர் இஸ்லாம் இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தார்கள் என்று பல கேள்விகளை கேட்கும் பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றான் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார்கள் இதனை கேட்ட சல்லு செல்லம் சொல்லுகிறார்கள் இதை பற்றி அறிவு என்னை உங்களுக்குத்தான் தெரியும் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் தெரியும் என்றாலும் நீங்கள் அதனுடைய அடையாளங்களை சொல்ல முடியுமா என்று ஜிபுரா அலி கேட்கின்றார்கள் செல்லவர்கள் அடையாளங்களை சொல்லுகின்றார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே டயாமத்துடைய நாள் அது அல்லாஹுடைய அறிவிலே இருக்கக்கூடிய விடயம் என்றாலும்ல்ல அந்தாமத்து வருது உ நிலைமைகள்மத்துடைய முதலாவது அடையாளம் நான் உலகத்திலே பிறந்திருக்கிறது நான் உலகத்திலே வந்தது அது ஃபயாமத்துடைய நாளுடைய அடையாளம் என்பதால் சொன்னம் நானும் கயாமத்தும் இப்படி இரண்டு விரல்களை காட்டி சொன்னார்கள் நான் கிட்ட கிட்ட இரண்டு விரல்கள் இருப்பதை போல என்னை அடுத்து கயாமத்து வந்துவிடும் என்று சொன்னியா நான் தான் நபிமாறுகளில் இறுதியானவர் எனக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது எனக்கு அருளப்பட்ட அல் குரான் இறுதி வேதம் இதுக்கு பின்னால வேதம் ஒன்று கிடையாது அது நான் என்பதாக சொன்னாக சொல்லம் அல்லாவின் நல்லே அன்பு சகோதரர்களை யுத்தம் அது தபுக்குடையத்தில் இருக்கும் பொழுது சல்ல செல்லம் தோளினால் அமைக்கப்பட்ட ஒரு கூடாரத்தில் இருந்து என்னை அழைத்து சொன்னார்கள் வருவாயாக என்று சொல்லி என்னை அழைத்தார்கள் நான் செல்ல செல்லம் அவருக்கு சென்றேன் சொன்னார்கள் செல்லம் வருவதற்கு முன்னால் ஆறு விடயங்கள் உலகத்திலே நடைபெறும் என்னுடைய மவுத்து என்று சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே செல்லல்லா செல்லம் மௌத்தை அந்த சகாபாக்களுக்கு தாங்கிக் முடியாது சாதாரணமாக எங்களுடைய ஒரு நண்பர் மௌத்தாகிவிட்டால் கவலைப்படுகிறோம் பதறுகிறோம் ஆனால் அவர்களோட அந்த சகாபாக்கள் கூட தயாராக இருந்தமான அன்புள்ளவர்களாக இருந்தார்கள் நேரத்தில் அணைவிடும் மாணிக்கிறது எல்லா சொல்கிறார்கள் நபி அவர்கள் எப்பொழுது மதீனாவை வந்தார்களோ முழு மதீனாவும் ஒளிமயமாகிவிட்டது எப்பொழுது செல்லல்லா செல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அந்த முழு மதீனாவும் இருளடைந்து விட்டது என்று சொன்னார்கள் அனசு குடும் மாளிக்க ரே அவுன் அவர்கள் அன்பார்ந்த சகோதரர்கள் எழுப்பியார்களே நபியுடைய வபாத்துக்கு பின்னாலே வகையுடைய அந்த தொடர்பு நின்று விட்டது வகை இறங்குவது அது நிறுத்தப்பட்டு விட்டது அதனால் உலகத்தில ஏராளமான பிரச்சனைகள் பித்தனாக்கள் வர ஆரம்பித்து விட்டது அன்பு சகோதரர்களே பெரியார்களே அதுக்கு பின்னால கையாமத்துடைய நிறைய அடையாளங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலங்கள் அதிகமாக காலங்கள் வேகமாக செல்ல ஆரம்பித்து விடும் அவசரமாக காலம் சென்றுவிடும் காலத்துடைய பறக்கத்துகள் எடுக்கப்பட்டுவிடும் இதுவெல்லாம் கையாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள் செல்லம் ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல சென்றுவிடும் ஒரு மாதம் ஒரு ஒரு வாரத்தை போல ஒரு போல ஒரு மணி நேரத்தை போல அவசரமாக காலங்கள் செல்வது இது ஷியாம நாளுடைய அடையாளம் என்று சொன்னாங்க அன்பு சகோதரர்களுடைய பெரியார்களே நாம் சர்வ சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் போன ஜும்மாவும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது போன வருஷத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டை அடைந்தோம் இது முடிவிலே வந்துவிட்டோம் என்று ஆச்சரியமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே தெரியார்களே இதுவெல்லாம் கையாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள் கையாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே கொலைகள் அதிக அதிகமாகிவிடும் மனிதனுடைய உயிருக்கு பொறுமதி இல்லாமல் போய்விடும் இதுவெல்லாம் கையாம நாளுடைய அடையாளமாக இருக்கிறது சல்லாஹம் சொன்னார்கள் யாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே முஸ்லீம்கள் கூறு போடப்படுவார்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக அந்நிய சக்திகள் அந்நியவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் எப்படி ஒரு மனிதர் ஒரு தட்டினை சாப்பாட்டை வைத்து சாப்பிடுவதற்காக வேண்டி மக்களை அழைப்பதைப் போல முஸ்லீம்களை மையமாக வைத்து அனைத்து மக்களும் அனைத்து அவர்களை கூறு போடுவதற்கு அழைப்பார்கள் இதுவெல்லாம் கையாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள் அன்பான சகோதரர்களை பெரியார்களே யாராக நடந்து கொண்டிருக்கிறது அந்த பலஸ்தியில நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே பெரியார்களே அந்த காஷ்மீர்ல நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிமான அப்பாவிகள் சிறு பிள்ளைகள் பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகள் அநியாயமாக அநியாயமாக கொலை செய்யப்பட்டு பாவம் செய்யாத அந்த அப்பாவிகள் கொலை செய்யப்படுகின்றார்கள் பெண்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் வயது வந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று அநியாயமாக காரணம் இல்லாமல் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் கையாமத்துடைய என்று சொன்னார்கள் அலைவசல்லம் அன்பார்ந்த சகோதரர்களை பெரியார்களே கையாமத்துடைய அடையாளங்களை ஒன்றுதான் முஸ்லீம்கள் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு புனிதமான மார்க்கத்துடைய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு அந்நிய மக்களுடைய கலாச்சாரம் மேற்கத்திலுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரிகளே பெரியார்களே எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் யகுதிகளையும் நசாராக்களையும் பின்பற்றுவார்கள் ஆடையிலையும் அவருடைய சாப்பாட்டிலையும் நடவடிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் யகுதியத்தும் வந்துவிடும் அவர்கள் ஒரு உடுங்கு போகக்கூடிய பொந்துக்கில் போனாலும் இவர்களும் போக பாப்பார்கள் அந்த அளவுக்கு நூற்றுக்கு நூறுக்கு நூல் பின்பற்ற ஆரம்பித்து வருவார்கள் அன்பு சகோதரர்களை பெரியார்களே இன்று எங்களுடைய வாலிபர்களுடைய ஆடைகளை பாருங்கள் சலல்லா சொன்னார்கள் கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே ஆடை அணிவார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் மிச்சம்னுக்கமான ஆணையை அணிவார்கள் பெண்களை பற்றி சொன்னார் இரண்டு கூட்டங்களை நான் இதுவரை காணவில்லை அவர்கள் எனக்கு பின்னாலே தோன்றுவார்கள் அலையம் இரண்டு கூட்டங்கள் இருக்கின்றார்கள் அந்த இரண்டு கூட்டம் நரகவாதிகள் சொன்னாரம் முதலாவது கூட்டம் ஒரு கூட்டம் வரும் அவருடைய கையிலே மாட்டுடைய வாள்களை போன்று அவருடைய சாட்டை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த சாட்டையினால் அடிப்பார்கள் மனிதர்களே மக்களை அநியாயமாக அடிப்பார்கள் அப்படியான ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது சகோதரர்களே இன்னொரு கூட்டம் சொன்னாத செல்ல செல்லம் பெண்களை பற்றி சொன்னார்கள் நிசாண் காசியாத்து அரியாத்துன் பெண்கள் தோன்றுவார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் நெருக்கமான ஆடை அணிந்திருப்பார்கள் அவருடைய அவயவங்கள் விளங்கக்கூடிய அமைப்பில இருக்கும் அல்லது குறையுள்ள ஆடைகளை அணிந்திருப்பார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே அவர்கள் தங்களின் சாய்த்துக் கொள்வார்கள் தலைகள் ஒட்டகத்துடைய மேலே இருக்கக்கூடிய பகுதிகளை போல இருக்கும் அவர்கள் சொருக்கம் நுழைவது ஒரு மாட்டார்கள் அப்படியான கூட்டம் வருவார்கள் என்று சொன்னதாக ஒரே செல்லும் அன்பு சகோதரர்களே பெரியார்களே பெண்களை ஒரு பக்கம் விட்டு விடுவோம் ஆண்கள் வாலிபர்கள் என்று அணியக்கூடிய ஆடையை பாருங்கள் இறுக்கமாக இருக்கிறது சில நேரம் சந்தேகம் வருகிறது இவர் தைத்து போட்டாரா அல்லது போட்டுவிட்டு தைத்தாரா என்று சந்தேகம் படக்கூடிய அளவுக்கு ஆடைகள் இறுக்கமாக இருக்கிறது சிலருடையுடைய தொடை பகுதியிலே ஒரு ஓட்டை இருக்கிறது அல்லது அது கிழிச்சு போட்ட மாதிரி அது ஒரு நாகரீகமாக கருதுகிறார்கள் அன்பு சகோதரர்களை பெரியார்களே மசிதிக்கு வந்து தொழும் பொழுதுபோ பார்த்த வெக்கமாக இருக்கிறது மறைக்க வேண்டிய பகுதி அவுரத்தெல்லாம் வெளியில இருக்கிறது அன்பு சகோதரிகளை பெரியார்களே தொழுகையிலே ஒரு ஹத்து சொல்லப்பட்டிருக்கிறது தொப்பிலுக்கும் முட்டுக்கால் வரைக்கும் உள்ள பகுதி மறைக்கப்பட வேண்டும் சிலருடைய தொழுகை சுதூதில் இருக்கும் பொழுது அவருடைய விளங்குகிறது மறைக்க வேண்டிய ஒரு நாகரிகமாக கருதுகிறார்கள் அதோட தொழுகை செல்லுபடியாக மாட்டாது அது அவருக்கு அபூரியத்து கிடைக்க மாட்டாது அப்படியாப்பட்ட தொழுகையாளிகளும் இந்த காலத்திலே உருவாகி அன்பு சகோதரர்களே பெரியார்களே அது மட்டுமல்ல சொல்ல சொன்னார்கள் கயாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே ஆண்கள் பெண்களை போல பெண்கள் அவர்கள் நாகரீகமாக கருதுவார்கள் ஆண்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களை போல பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களை அணிந்து அவர் அவர் ஒரு நாகரீகமாக காட்டிக் கொள்வார் அதே நேரத்திலே பெண்கள் ஆண்களை போல ஆடை அணிவார்கள் அவருடைய நலத்தைகளை அமைத்துக் கொள்வார்கள் சொன்னத சொல்லலாம் அவர்கள் ஒப்பாக பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாக கூடிய ஆண்களையும் சல்லல்லாஹ் சபித்திருக்கிறார்கள் அன்பு சகோதரிகளே பெரியார்களே இன்று எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமைகளும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே பெரியார்களே கயாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே மதுபானங்கள் சர்வசாதாரணமாக அருந்தப்படுவதை கயாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார் செல்லம் போதை வத்துக்கள் பாதிக்கப்படும் அதுக்கு மது கொண்டு பேர் சொல்ல மாட்டார்கள் வேறு வேறு பேர்களை வைத்திருப்பார்கள் அன்பு சகோதரிகளே பெரியார்களே இன்று அந்த வாலிபு மத்தியிலே விதவிதமான பேர்களை கொண்டு போதை வஸ்துக்கள் குழந்தப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்கள் ஒரு பக்கம் வீக்க பெண்களும் கூட இந்த போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அன்பு சொல்லார்களே இன்று எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய விடயத்திலே தலையிலே கையை வைத்துக் கொண்டு சில இடத்திலே அதாவது குடும்பத்தை பார்க்கின்றார்கள் நல்ல குடும்பம் மாப்பிள்ளையை பார்க்கின்றார்கள் அழகாக இருக்கிறார் பாட்ட சாட்டமாக இருக்கிறார் அவரை நம்பி அவருக்கு தன்னுடைய மகளை கடையாள முடித்து கொடுக்கிறார்கள் திருமணம் செய்து கொடுக்குகின்றார்கள் ஒரு சில காலங்களுக்கு பின்னால் ஒரு இரண்டு வருடங்களுக்கு பின்னால் அந்த அந்த மாப்பிள்ளையுடைய நிலைமை வெளியே வருகிறது அவர் போதை அடிமையாக இருக்கிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எ பெண் குழந்தையை தன்னுடைய பெண் பிள்ளைகளை கொடுத்து விட்டு யோசிக்கின்றார்கள் வெளியிலே சொல்லவும் முடியாத நிலைமையிலே இன்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு போதை வஸ்துக்கள் மக்களுக்கு மத்தியில் புதிய புதிய பேர்களை கொண்டு பாதிக்கப்படும் என்று சொன்னார் சொல்லா பணிய செல்லம் அல்லாவி நல்லே அன்பு சகோதரர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னால ஒரு சபையிலே பேசப்படுகிறது செய்வதாக இருந்தால் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதாக இருந்தால் மாப்பிள்ளை பொண்ணுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் எடுக்க என்று பேசிக் அந்த அளவுக்கு இன்று காலங்கள் கட்டுவிட்டது போதை வசதிக்கு அடிமையாகிவிட்டார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் யாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே ஹராம் ஹலால அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் சம்பாதிக்கிறேனா அல்லது என்று பொருட்படுத்த மாட்டார்கள் ஹராமினால் சம்பாதிக்கப்பட்ட சம்பாத்தியம் அது நரகத்துக்குத்தான் தகுதியானது அன்பு சகோதரர்களே பெரியார்களே சொன்னார்கள் ஒரு மனிதர் அவருடைய பணத்தை எங்கிருந்து சம்பாதிக்கிறேன் என்று கணக்கெடுக்க மாட்டார் ஹராத்தில் இருந்து சம்பாதிக்கிறேனா அல்லது ஹராமினா சம்பாதிக்கிறேன் என்று கணக்கெடுக்க மாட்டார் அப்படியான ஒரு காலம் வந்துவிடும் வட்டி பரவலாகிவிடும் எந்த அளவுக்கு சொன்னால் வட்டியை ஒரு கூட்டம் வெறுப்படைய புகை கூட அவருடைய உடம்பிலே சேரத்தான் செய்யும் அந்த அளவுக்கு வட்டி பரவலாகிவிடும் என்று சொன்னார்கள் அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரிகளே பெரியார்களே ஒரு பயங்கரமான காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே மத்திரிகளை வைத்து பெருமைப்படுவார்கள் வரமாட்டாது மக்கள் பள்ளிகளை வைத்து பெருமை அடிப்பார்கள் எங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளி இப்படியாப்பட்டது என்று சொல்லி ஒவ்வொரு ஊரை வைத்து ஒவ்வொரு மஹல்லாவை வைத்து ஒவ்வொரு மசீதை வைத்து பெருமை பேசக்கூடிய ஒரு காலம் வரும் அது அடையாளம் என்று சொன்னார் செல்லம் வண்ண சாரா பள்ளிகளை எப்படி அலங்கரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் சொன்னால் யகுதிகளும் தங்களுடைய ஆலயங்களை அலங்கரிப்பதை போல பள்ளிகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அடையாளம் அப்துல்லாஹிபு மசௌத் ரபி அல்லாஹளை அலாமத்யாமத்துடைய அடையாளங்கள் ஒன்றுதான் பள்ளியில் இருக்கக்கூடிய மிகராவுகள் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும் வந்து மனிதனுடைய உள்ளங்கள் தகர்க்கப்பட்டுவிடும் அன்பு சகோதரே பெரியார்களே மக்களுடைய உள்ளங்கள் நோகக்கூடிய அளவுக்கு பேசுவார்கள் நடந்து கொள்வார்கள் ஆனால் இது கயாமத்து அடையாளம் அன்பு சகோதரே பெரியார்களே சாஹா கயாமத்துறையினால் வரமாட்டாது பாதைகளாக மாற்றப்பட்டுவிடும் அன்பு சகோதரிகளே பெரியார்களே எப்பொழுது மசிதிகள் போய் வரக்கூடிய இடமாக மாற்றப்படுமோ அது அடையாளம் என்று சொன்னார்கள் செல்லும் சகோதரிகளே பள்ளிக்கு வருவார்கள் தொலை மாட்டார்கள் வேற ஏதோ ஒரு தேவைக்கு வந்துவிட்டு செல்வார்கள் பள்ளிகளை பள்ளிகளை பாதைகளாக பாவிக்கக்கூடிய காலத்தை நாம் பார்த்துக் அன்பு சகோதரிகளை பெரியார்களே ஹையாள் பல என்று வெற்றியும் பக்கம் பாருங்கள் தொழுகையின் பக்கம் பாருங்கள் சென்றால் இணைத்தாக செல்ல முடியுமே என்று பாவிப்பார்கள் தொழுகைக்கு வரமாட்டார்கள் அன்பு சகோதரே பெரியார்களே பள்ளிகளிலே ஒன்று சேர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் அறட்டை அடிப்பார்கள் தொழுகையை நிறைவேற்ற மாட்டார்கள் அன்பு சகோதரிகளே பெரியார்களே சில நேரம் மஸ்ஜிக்கு கொண்டு வரப்படும் அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தை பார்ப்போம் அவர்கள் வெளியிலே நின்று கொண்டு பேசிக்கொண்டு அறட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள் ஜனாதா தொழுகைக்கு கூட சமூகம் தரமாட்டார்கள் சில நேரம் மசிதிலே நிக்காஹுடைய அடையாளங்கள் ஒன்று என்று சொன்னாங்க சத்தங்கள் உயர்ந்துவிடும் மசித் என்ற தண்ணியம் இருக்க மாட்டாது அவர்கள் ஏனோ தானோ என்று மசிதை அவர்கள் மசிதோடு தன்னுடைய உள்ளத்தை ஈடுபடுத்துவார்கள் செயல்களை வைத்துக் கொள்வார்கள் சட்டம் விட்டு பேசுவார்கள் ஒழுக்கமற்ற பேச்சுக்களை பேசுவார்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே அமானிதம் பாலாக்கப்பட்டுவிடும் ஒரு சகாஜிகார சூழல்லா அமானம் எப்படி பாழாக்கப்படும் சொன்னார்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்பு கொள் கொடுக்கப்பட்டால் அடையாளம் அதுதான் அமானாக்கப்படும் என்று சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே தகுதி உள்ள ஒளமாக்கல் தகுதி உள்ள சாலிஹீங்கள் நல்லவர்கள் உலகத்தை விட்டும் சென்று விடுவார்கள் நல்ல மக்கள் எல்லாம் வப்பாத்தாகி விடுவார்கள் கடைசியிலே மிஞ்சக்கூடியவர்கள் கோதுமை மாவை பொழுதும் அதிலே மிஞ்சக்கூடிய அந்த அழுக்குகளை போல சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள்தான் சில கூட்டங்களுக்கு பொறுப்பாக இருப்பார்கள் அன்பு சகோதரிகளை பெரியார்களே எனவே கெட்ட மனிதர்கள் உருவாகி விடுவார்கள் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் சொன்னிவசல்லம் ஒவ்வொரு கூட்டத்தாரையும் வழி நடத்தக்கூடியவர் அவர் முனாப்பிக்காக இருப்பார் அதே நேரத்திலே வியாபாரத்தை பாவைகள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் காலம் வந்துவிட்டால் வந்துவிட்டதுன்னு அன்பு சகோதரர்களே பெரியார்களே ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே செல்வம் உள்ளவர்களுக்கு இடம் கொடுக்கப்படும் வசதி உள்ளவர்களுக்கு இடம் கொடுக்கப்படும் அவர்கள் மதிக்கப்படுவார்கள் சஹாபி கேட்ட யார சூழல்லா அப்படியான காலம் வந்துவிட்டால் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது யாரோ சூழல்லா சொன்னார்கள் செல்ல செல்லம் நீங்கள் வெறுக்கூடியும் என்றாலும் நீங்கள் என்ன கடமை இருக்கிறதோ அதை செய்து விடுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஹக்குகளை அல்லாவிடத்திலே கேளுங்கள் அல்லாவின் பக்கம் முன்னோக்குங்கள் என்று சொல்லி சொன்னாங்க அன்பு சகோதரிகளே பெரியார்களே கட்டிடங்கள் கட்டிடங்கள் அதிகமாகிவிடும் பூமியிலே கட்டிடங்கள் பிரமானமான கட்டிடங்கள் செல்லம் அர்ஹான் உறவு இனபந்துக்கள் துண்டிக்கப்பட்டுவிடும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ மாட்டார்கள் சகோதர சகோதரியோடு சேர்ந்து வாழ மாட்டார்கள் ஆனால் கட்டிடங்கள் பெரிதாக கொண்டே போகும் மக்களுடைய தொடர்பை குறைத்துக் கொள்வார்கள் துணியாதான் தன்னுடைய நோக்கம் என்று வாழுவார்கள் இதுவெல்லாம் கையாமத்து நாளுடைய அடையாளமாக இருக்கிறது சொன்ன செல்லம் ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதும் ஒரு ஆண் இன்னொரு திருமணம் முடித்துக் கொள்வதும் இது அடையாளமாக இருக்கிறது இன்று ஒரு நாகரிகமாக சில நாடுகளிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே தஸ்லீமுல் ஹாஸ் குறிப்பிட்ட மக்களுக்கு சலாம் சொல்லப்படும் ஒரு சபையில இருக்கும் பொழுது பத்து பேர் இருந்தால் ஒருவருடைய பெயரை சொல்லி அவரை அவருடைய பெயரை சொல்லி சலாம் அவருக்கு மட்டும் சொல்லப்படும் இப்படியான காலம் வந்துவிட்டால் இது அடையாளம் என்று சொன்னார்கள் செல்லம் அதிகமான பித்னாக்கள் உண்டாகிவிடும் அன்பு சகோதரர்களே பெரியார்களே ஜீனா விபச்சாரம் அதிகமாகிவிடும் பரவலாகிவிடும் ஒரு காலம் இருந்தது ஒரு ஊரிலே ஒரு ஒருத்தர் விபச்சாரம் செய்து நிலைமை உண்டாகி இருந்தது ஒரு மகல்லாவிலே விபச்சாரம் செய்துவிட்டால் வெக்கப்படக்கூடிய காலம் இருந்தது அன்பு சகோதரிகளே பெரியார்களே இன்று தெருவுக்கு தெரிவிங்கள் உருவாகி இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பு சகோதரிகளே பெரியார்களே சில வாலிபர்கள் தன்னுடைய தீனை மார்க்கத்தை அண்ணிய பெண்ணை அடைந்து கொள்வதற்காக வேண்டி விட்டு விடுவம் வந்துவிடும் ஒரு முஸ்லீமான அடைந்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாத்தை அன்பு சகோதரிகளே பெரியார்களே தன்னுடைய வயிற்று பசிக்காக வேண்டி தீனை புனித இஸ்லாத்தை விடக்கூடிய காலம் வந்துவிடும் இதுவெல்லாம் அயாமத்துடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரிகளே பெரியார்களே எப்பொழுது பெற்றோர்கள் ஒதுக்கப்பட்டு மனைவியை நிறுத்திக் கொள்கிறானோ இது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரே பெரியார்களே இன்னும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கண்ணை பெற்றுவிட்டு அவர்களுக்கு கிடைத்து அந்த துணையோடு வாழ்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே பெரியார்களே அந்த தாயும் தந்தையும் இல்லை சொன்னால் நாம் இந்த நிலைமை இருக்க முடியுமா சகோதரர்களே ஒரு காலமும் தாயையும் தந்தையும் மறக்க முடியாது அவர்கள்தான் நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் எனவே திருமணத்துக்கு பின்னால சில சகோதரர்கள் சில சகோதரிகள் தன்னுடைய குடும்பத்தார்களை பெற்றோர்களை ஒதுக்கி வாழக்கூடிய கவலையான நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா பாதுகாக்க அன்பு சகோதர பெரியார்களே ஒரு மனிதன் கண்ணியப்படுத்தப்படுவான் அவன் தெரிவிக்கக்கூடிய அறிவுக்காக வேண்டியோ அல்லது நல்ல பழக்கத்துக்காக வேண்டியோ அல்லது சிறந்த மனிதன் என்பதற்காக வேண்டியோ கிடையாது அவன் கெட்ட மனிதன் கடிதம் செய்துவிடுவான் என்று பயசினால் கெட்ட மக்கள் கண்யப்படுத்தப்படுவார்கள் இதுவெல்லாம் கியாமத்துடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே பெரியார்களே கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே பித்தனாக்கள் அதிகமாகிவிடும் எந்த அளவுக்கு விகள் பரவலாகிவிடும் பாடகி பாடகர்களும் அவர்கள் பரவலாகிவிடுவார்கள் இதுவெல்லாம் அடையாளமாக இருக்கிறது இப்படியோ இப்படியே நிறைய பித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய நேரத்திலே பித்னா உச்சகட்டத்தை அடைந்த நேரத்திலே தான் அல்லாஹு தாலா மஹதி அலி சலாம் அவருடைய உலகத்துக்கு அனுப்புவான் அன்பு சகோதரர்களை பெரியார்களே மஹதி அலிசலாம் அவர்கள் இந்த ஆஹிர் சமாளிலே இறுதி காலத்திலே வருவார்கள் ிருக்கும் அவர்கள் உலகத்திலே தோன்றும்பொழுது அநியாயம் அது நிறைந்து காணப்படும் அப்படியான பயங்கரமான கட்டத்திலே மக்கள் எல்லாம் தவிர்த்து இருப்பார்கள் ஒரு வழிகாட்டி வந்தால் நல்லா இருக்குமே என்று மக்கள் ஏக்கத்தோடு இருப்பார்கள் சொன்னிவசல்லும்படி வந்திருக்கிறது மதீனாவிலிருந்து மக்காவே நோக்கி ஓடி வருவார்கள் வரக்கூடிய தவறு செய்து கொண்டிருப்பார்கள் அல்லா இடத்திலே து செய்வார்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய பித்னாக்களை பாவங்களை சொல்லி அல்லாவிடத்தில் துவார்கள் இந்த துவாவை மக்கள் செவி சாய்ப்பார்கள் மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வார்கள் இவருதான் மகதி நாம் எதிர்பார்க்கக்கூடிய மகதி அனைத்தெல்லாம் இவருதான் என்று சொல்லி உடனே அவரிடத்திலே சென்று பயத்து செய்து கொள்வார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே சல்லிசன் சொன்னார்கள் ஆசிரியர் கடைசி காலத்திலே மகதி அனைத்தெல்லாம் வருவார்கள் அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே உலகம் இருளால் அப்படியோ மூலிப்போயிருக்கும் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் எட்டு வருடங்கள் உலகத்திலே இருப்பார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே அவர்களுடைய வருகைக்கு பின்னால் அல்லாஹு மலையை பொழிய வைப்பான் செழிப்பான காலம் உருவாகிவிடும் பூமியிலிருந்து பயிரினங்கள் உழைக்க ஆரம்பித்து விடும் செல்வங்கள் பெருக ஆரம்பித்து விடும் எந்த அளவுக்கு கால்நடைகள் அதிகமாகிவிடும் இப்படியான பறக்கத்தான காலம் உருவாகிவிடும் பயிற்சியற்கு பின்னாலே ஏழு அல்லது எட்டு வருஷங்கள் வாழ்வார்கள் அன்பு சகோதரே பெரியார்களே சல்லல்லா அவரை சொன்னார்கள் அனைத்தும் குராசான் போன்ற பகுதியிலிருந்து அறுப்பு நிற கொடிகளை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் வந்தால் நீங்கள் சந்தையுங்கள் என்று சொன்னார் அன்பு சகோதரர்கள் பிரிவார்களே மஹதி அலி எப்படி இருப்பார்கள் அவர்கள் வரக்கூடிய அந்த காலகட்டம் பயங்கரமான காலகட்டம் அவர்கள் உலகத்திலே நீதியை நிலைநாட்டுவார்கள் உலகத்திலே செழிப்பை நிலைநாட்டுவார்கள் நியாயத்தை பேசுவார்கள் இப்படியான செழிப்பான காலம் அந்த ஏழு அல்லது எட்டு வருஷ காலம் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே பெரியார்களே தான் ஈசா அழித்து செலாம் வழிபடுவார்கள் அன்பு சகோதரர்களே பெரியார்களே அதுக்கு பின்னாலே பெரிய பெரிய அடையாளங்கள் தென்பட ஆரம்பித்துவிடும் அன்பு சகோதரிகளே பெரியார்களே மகதி அலி செல்லாம் அவர்களை பற்றி சொன்னே செல்லும் அவர்களுடைய நெற்றி விசாலமானதாக இருக்கும் அவர்கள் தான் மஹதி அலிஸ்லாம் அவர்கள் ஏன் என்னுடைய பேரை கொண்டிருப்பார்கள் அகமது அல்லது முகமது என்ற பெயரை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அன்பு சகோதரர்களே பிரியார்களே அவர்களுக்கு பின்னால் தஜ்ஜாலுடைய வருகை தஜாலுக்கு பின்னால பெரிய பசாதிகள் உலகத்தில் உண்டாக்கப்படும் அதற்கு பின்னால் ஐசா அலி இஸ்லாம் இறங்குவார்கள் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் சொன்னார்கள் மஹதி அலிசலாம் ஒரு தொழுகைக்காக தயாராக இருக்கும் பொழுது ஈசா அலிஸ்லாம் இறங்குவார்கள் சொல்லுவார்கள்தி எங்களுக்கு சொன்னுன்னே அலி இஸ்லாம் சொல்ல அதுக்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லிவிட்டு மகதி அலி இஸ்லாம் இமாமத் செய்வார்கள் பின்னாலே நின்று ஈசா சொல்லுவார்கள் அதற்கு பின்னால அல்லாஹால உலகத்துடைய முடிவுடைய பெரிய பெரிய அடையாளங்களை வெளிப்படுத்துவான் அதற்கு பின்னால உலகம் அளிக்கப்பட்டுவிடும் அன்பு சகோதரிகளை பெரியார்களே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான இந்த பாவமான சூழலிலே எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய குழந்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது அன்பு சகோதரர்களை பெரியார்களே எதிர்வரக்கூடிய எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பாடசாலையுடைய விடுமுறை தினங்கள் எங்களுடைய மாணவர்களை மாணவிகளை நல்ல முறையிலே அவர்களுடைய நேரங்களை பக்குவப்படுத்துவது பெற்றோருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பு சகோதரர்களை பெரியார்களே இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாவே அஞ்சி அல்லாவே பெயர்பட்டு அல்லாவுக்கு பொருத்தமான மக்களாக வாழ் அல்லா நம் அனைவருக்கும் பெங்களை மன்னிப்பாயாக குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உலகத்தில் வாழும் பொழுது உனக்கு விருப்பமான மக்களாக வாழ்ந்து மேலான சொன்ன நிலைமையிலே வபாத்தை உண்டாக்கிடுவாயாக